521 உமர் ஒரு நாள் தொழுகையை தாமதப்படுத்திவிட்டார்கள் பின்வரும் நிகழ்ச்சியை கூறி அவரது செயலை கண்டிக்கலானார்கள் ஈராக்கில் இருக்கும் போது ஒரு நாள் மொகீராபின் சோம்பார் அலியில்லாஹர்கள் தொழுகையை தாமதப்படுத்திவிட்டார்கள் அப்போது அபு மசூத் அன்சாரி அலி இல்லாஹர்கள் அவரிடம் வந்து முகிராவே இது என்ன ஜிப்ரீல் அலிகலாம் அவர்கள் இறங்கி தோழ நபி சல்லு அலிக் வசல்லம் அவர்களும் தொழுதார்கள் பின்பு புஹரு நபி சல்லும் அலிகி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள் பின்பு அசர்தொழ நபி சல்லும் அலிஹி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள் பின்பு மஹரி நபி சல்லும் அலிக் வசல்லம் அவர்களும் தொழுதார்கள் பின்பு இஷா நபி சல்லும் அலிகி வசல்லம் அவர்களும் தொழுதார்கள் பின்னர் நபியிடம் இந்நேரங்களில் தொட வேண்டும் என்றே உமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்றும் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் இதை நீர் அறியவில்லையா என்று கேட்டார்கள் இந்த நிகழ்ச்சியை உருவாபின் சுபைர் உமர் பின் அப்துல் அவர்களிடம் கூறிய போது நீர் கூறுவது என்னவென்பதை கவனித்துப் பாரும் நபி சல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு தொடுகையின் நேரத்தை ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் நிர்ணயித்தார்களா என்று உமர் பின் அப்துல் கேட்டார்கள்